हे तापत्रय विनाशाय சச்சிதானூ விஷோத்தியேத்தாபயா நன்மிசைபாதோ கதமேகாத்மேதே துவம் வதஸ்வரீஷமாராஜுமரிஷி டே ய பிராமணர்களிலே சிறந்தவரே சுகாச்சாரியரை பார்த்து சொல்கிறார் ஹே பிராமணோத்தமரே சகா ஷாபா அந்த ஷாபமானது என் நிமித்தகா வை எந்த காரணத்தினாலும் அந்த அந்த சாபம் உண்டாச்சு எப்படி அந்த சாபம் ஏற்பட்டது யாதிருஷா அது எப்படிப்பட்டது என் நிமித்தகா யாதிருஷா யாரால் அந்த ஷாபம் ஏற்பட்டது எப்படிப்பட்ட சாபம் ஏற்பட்டது அப்படிங்கிறது கேள்வி ஏகாத்மனாம் பேதா கதம் ரொம்ப ஒற்றுமையாக இருந்த அவர்களுக்குள்ள வேற்றுமை உணர்ச்சி பிரிவு மனப்பான்மைகள்லாம் ஏற்பட்டது பேத புத்தி எப்படி வந்தது கதம் பேத புத்தி ஆகதம் அர்த்தம் ஏதத் சர்வம் மே இவை அனைத்தையும் நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதுதான் இந்த ஸ்லோகத்தோடு அர்த்தம் அடுத்த ஸ்லோகத்தை மீண்டும் பார்க்கலாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓனி வேதபுரி